அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டுவலையிலிருந்து எஸ்மானுவேன் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு நனவான கற்பனை விஞ்ஞான கற்பனை அடிப்படையில் முதன் நாவல் எழுதியவர் ஜூல்ஸ் வெர்னி இவர் எழுதிய முதல் நாவலை வெளியிட எந்த பதிப்பகமும் முன்வரவில்லை பதினைந்து பதிப்பகங்கள் இவரது நாவலை நிராகரித்தன பதினாறாவது பதிப்பகம் வெர்னியின் நாவலை வெளியிட அதன் விற்பனை அபாரமாக அமைந்தது நாளடைவில் இவர் உலக புகழ்பெற்ற எழுத்தாளரானார் வெர்னி எழுதிய பிரசித்தி பெற்ற நாவல் உலகை சுற்றி எண்பது நாட்கள் பிரெஞ்சு எழுத்தாளரான வெர்னி கதவை சாத்தி கொண்டு மணிக்கணக்கில் யோசிப்பார் பல மணி இரண்டு வரி எழுதுவார் இப்படி சிந்தித்து சிந்தித்து ஒரு நாவலை எழுதி முடிப்பார் கடலுக்குள் மூழ்கிச் செல்லும் கப்பலை பற்றி இவர் எழுதினார் பின்புதான் நவீன நீர்மூழிகை கப்பல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது ஆம் சந்தர்ப்பத்தை உருவாக்குபவர்களே வெற்றியை பெறுகிறார்கள் நம்பிக்கை என்பது விழித்திருக்கும் நிலையில் கனவு காண்பதை போன்றது நிதானமாக சிந்திக்க வேண்டும் விரைவாக செயல்பட வேண்டும் நம்முடைய முயற்சிகள் கனவுகளை நனவாக்கும் நன்றி